பிரபலங்களை பார்ப்பதற்கு ஆசைப்படுவதே மனித இயல்பு பிரபலங்கள் என்று சொல்லுகின்ற போது இசையமைப்பாளர்களாகவோ அல்லது பாடகர்களாகவோ அல்லது கலைத்துறையை சார்ந்தவர்களாகவோ இலக்கியவாதிகளாகவோ ஆன்மீகவாதிகளாகவோ ஏதாவது ஒரு துறையில் ஒருவர் பிரபலமாக வருகின்றபோது அவர் புகழ் பெறுகின்ற போது அவரை நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை சராசரி மனிதர்களுக்கு வருவது இயல்பு அந்த வகையில் யான் முதன் முதலாக சந்தித்த பிரபலங்களை பற்றி அல்லது பிரபலங்களை சந்தித்த போது முதன்முதலாக பார்த்தபோது எனக்குள்ளே ஏற்பட்ட அந்த பரவசங்கள் பற்றி பொருத்தமான பாடல் தெரிவுடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசைப்படுகின்றேன் இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய அந்த மணிக்குரலில் எனக்கு ஒரு ஆழ்ந்த வசீகரம் ஈர்ப்பு உண்டு குறிப்பாக அவர் பாடிய பக்தி பாடல்கள் கணபதி முருகன் மீது அவர் பாடிய பாடல்கள் சுற்றுப்புறம் வாழுகின்ற சுந்தரியே என்று அவர் பாடிய அந்த முத்தான மண் வாசனை வீசுகின்ற பாடல் இப்படியாக பக்தி பாடல்கள் மட்டுமல்லாமல் அவர் பாடிய திரைப்பட பாடல்கள் தத்துவ பாடல்கள் இவையெல்லாம் எனக்குள்ளே ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்திய பாடல்கள் அப்படிப்பட்ட இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை முதன்முதலாக நேரடியாக பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மதுரையில் தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற ஒரு பொருட்காட்சியில் கர்நாடக இசை கச்சேரியை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருந்த போது அவரை முதன் பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது அங்கே தமிழ் அவர் நிகழ்த்தினார் அதை ரசிகர்களோடு ரசிகர்களாக அமர்ந்து அவருடைய முழுமையாக ரசிக்கின்றது உண்டாவதெங்கே சொல் என் தோழா உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே கொள் என் தோழா கல்வி கட்கோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டபரும் தோது என் தோழா கல்வி கற்றோம் கோழா கல்லாத பேரை கல்வி பகில செய்து கல்லாத பேரை எல்லா கல்வி பகில காண்பதில் தான் இன்பம் என் கோழா காண்பதில்தான் இன்பமும் என் கோழா இறங்குன்ற பால்வன்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 அன்புடன் பார்வகின்பும் என் தோரா அன்புடன் பார்வகின்பும் என் தோரா கிட்டுபதே, இல்லை என் தோழா கிட்டுபதே, பதே இல்லை என் தோழா உனகின்ற தாய் நாடு பிரபலங்களை முதன் முதலாக சந்தித்த அனுபவங்களை பொருத்தமான பாடல் பதிவோடு பாடல் தெரிவோடு உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் பிரபலங்கள் என்று சொல்லுகின்ற போது கலைத்துறையில் மட்டுமல்ல ஆன்மீக துறையிலும் கூட ஒருவர் பிரபலமாக வருகின்ற போது அதாவது மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு தனித்த அன்பும் அபிமானமும் இருக்கின்ற போது நமக்கு அவர்களால் ஈர்ப்பு இருக்கின்றதோ இல்லையோ அவர் எப்படி இருப்பார் என்பதை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவல் வருவது இயல்பு அந்த வகையில் ஆன்மீகவாதியாக திகழ்கின்ற சாய்பாபா அவர்களை முதன்முதலாக பார்க்கின்ற வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எனக்கு கிடைத்தது சென்னையில் சுந்தரத்தில் அவர் வருகை தந்திருந்த போது அவரை பக்தர்களோடு நின்று நான் பார்த்தேன் அவருடைய பக்தராக இல்லாவிட்டாலும் கூட லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்திருக்கின்ற ஒரு ஆன்மீகவாதி எப்படி இருப்பார் என்பதை அறிய வேண்டும் என்ற ஆவலில் ஆர்வத்தில் அவரை பார்த்தேன் அவருடைய கருத்துக்களில் அவர் கூறிய போதனையில் எனக்கு மிகவும் பிடித்த வாசகம் பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட உதவி செய்கின்ற கரங்கள் உயர்வானவை பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட உதவி செய்யும் கரங்கள் உயர்வானவை பிரபலங்களை சந்திக்க வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஒவ்வொருவர் மனதிலும் 70 இயல்புதான் அந்த வகையில் பிரபலங்களை முதன் முதலாக பார்க்கின்ற பார்த்த எனது அனுபவத்தை பொருத்தமான பாடல் பதிவோடு உங்களோடு பகிர்ந்து பல கதைகளை கொண்ட ஒரு படம் தெய்வம் திரைப்படம் ஒரு பக்தி படம் சாண்டோ இமேமே சின்னப்பா தேவர் அவர்கள் தயாரித்த படம் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையமைப்பில் மலர்ந்த படம் அந்த திரைப்படத்தில் பல கதைகள் இருக்கும் ஒவ்வொரு கதைகளையும் திருமுருக கிருமானந்த வாரியார் அவர்கள் ஆரம்பித்து வைப்பார்கள் அவர்கள் ஆரம்பித்து வைக்கின்ற அழகு தனியாக இருக்கும் அவருடைய அந்த குரல் குரல் வசீகரம் அந்த வார்த்தைகளை அவர் அடுக்குகின்ற அழகு ஒரு பாமரனில் இருந்து வரை அத்தனை பேரையும் வசப்படுத்துகின்ற அவருடைய சொல்லாட்சி அவர் பயன்படுத்துகின்ற உவமைகள் குட்டி கதைகள் இவையெல்லாம் என்னை வசப்படுத்தின அப்படிப்பட்ட திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கலட்டிக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கோயிலுக்கு வருகின்றார் என்பதை கேள்விப்பட்டதும் நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி அல்லது எண்பது என்று நினைக்கின்றேன் அப்போது மிக மிக ஆவலாக அவருடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்பதை விட அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அந்த கோயிலிலே தொடர்ந்து பத்து பதினைந்து நாட்கள் அவர் வந்து பிரசங்கம் செய்தார் அங்கே ஒரு நான்கு ஐந்து தினங்கள் விடாமல் அவரை தொடர்ந்து சென்று அவரை பார்த்தேன் அவருடைய தமிழை அனுபவித்தேன் ரசித்தேன் பக்தி அமுதம் அறிந்தினேன் செஞ்சில் நாடன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செஞ்சில்நாதன் அரசாங்கம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாதையிலும் வரும் ஐப்பதி திங்களிலும் அன்பர் திருநார் காணும் இடம் அன்பர் திருநார் காணும் இடம் அசுர இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாதையிலும் வரும் ஐப்பதி திங்களிலும் அன்பர் இருநாள் காணும் இடம் அன்பர் இருநாள் காணும் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செஞ்சிருந்தாதன் அறதாங்கம் தேடி தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம்சம் வகம் <muchan> வந்து வந்தால் நெஞ்சொருகி நின்றவர் நெஞ்சு நின்றார் நான் சந்திக்க ஆசைப்பட்ட பிரபலம் ஏலிசை அரசர் தமிழ்ச் செல்வர் தமிழ் செம்மல் பாட்டுக்கு ஒரு தலைவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் டி எம் எஸ் அவர்களை முதன்முதலாக பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மதுரையில் கிடைக்கப்பட்டது மதுரையிலே அப்போது அகில இந்திய டி எம் மன்றத்தினுடைய மகாநாடு நடந்தது அந்த மகாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் வருகை தந்திருந்தார் அவரை அப்போது அவர் வந்து அந்த மகாநாட்டிற்கு வருகை தந்திருந்த போது மதுரையிலே காலேஜ் ஹவுஸ் என்ற இடத்திலே தங்கியிருந்தார் அங்கே அவரை சந்தித்து ஒரு பத்திரிகைக்காக பேட்டி கண்டேன் அதுதான் டி அவர்களை முதன் முதலாக சந்தித்த அனுபவம் அப்போது அவரிடம் நான் கேட்ட கேள்விகளில் என்னால் மறக்க முடியாத கேள்வி அவர் சொன்ன பதில்களில் என்னால் மறக்க முடியாத பதில் ஒரு இசையமைப்பாளரை ஒரு பத்திரிகை பேட்டிக்காக நீங்கள் வாய்ப்பளிப்பதில்லை என்று கேட்டிருந்தார்கள் இசையமைப்பாளர் பாவத்தோடு பாட வராது அதனால் தான் அவருக்கு வாய்ப்பளிப்பதில்லை என்று பதில் சொல்லி இருப்பதாக ஒரு பத்திரிகையில் படித்திருந்தேன் இதை டி அவர்களிடம் நான் தெரிவித்து இதற்கு உங்கள் விளக்கம் என்ன என்று கேட்டேன் அதற்கு டி அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பாவத்தோடு பாட வராது என்று அந்த இசையமைப்பாளர் சொன்னது நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் எனது கர்ம வினை என்று பதில் அளித்திருந்தார் இசை கேட்டால் பூவி அது இறைவன் அருளாகும் ஏழாம் கடலும் வானும் நீளமும் என்னுடன் விடையாடும் இசையிடவு இசை என்ட உருவாகும் இசை கேட்டால் புலி அசைந்தாடும் அது இறைவன் அருள கலைக்குறி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை நேரடியாக பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது சத்யா மூவி சாரின் புதிய வானம் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பில் சத்யா ஸ்டுடியோவில் ஆர் வி இயக்கத்தில் நடிகர் திலகமும் சத்யராஜ் அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படம் புதிய வானம் அந்த படத்தின் படப்பிடிப்பில் நடக்கின்ற போது அங்கு சென்றிருந்த போது நடிகர் திலகத்தை முதன்முதலாக பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அது மட்டுமல்லாமல் படப்பிடிப்பின் இறுதியில் அவரோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை இன்று வரை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றேன் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன் இது கனவா நனவா நடிகர் திலகத்தோடு நான் புகைப்படம் எடுத்தேனா என்ன அதிசயம் என்ன அற்புதம் என்று கூட இன்றைக்கும் அந்த பரவசம் எனக்கு உண்டு நான் முதன் பார்த்து ரசித்த நடிகர் திலகத்தின் திரைப்படம் நவராத்திரி எனது சின்ன வயசில் பெற்றோர்களோடு வெளியடி லட்சுமி திரி அரங்கில் அந்த திரைப்படத்தை பார்த்து அந்த பரவசத்தை கூட மறக்க முடியாது நடிகர் திலகம் சொன்ன சொன்ன இன்றைக்கு எனது வாழ்க்கையிலே பலித்திருக்கிறது ஆமாம் என்னுடைய தொழிலும் கூட இரவினில் இசையினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் பகலினில் தூக்கம் எப்பேற்பட்ட தீர்க்க தரிசிகள் இந்த இரண்டு கலைஞர்களும் எனது முதல் படத்திலேயே என்னுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கின்றார்கள் பகலின் தூக்கம் இதுதான் இரவினி நாட்டம் பதலி சூகம் <tongue> மக்கள் திலகத்தின் முதல் படம் நான் பார்த்த முதல் படம் ஒளி விளக்கு எனது வாழ்க்கையின் முதல் வெளிச்சத்தை ராஜா தியேட்டர் இருட்டில் கண்டுபிடித்தேன் ஒளி விளக்கு நான் முதன் முதலாக பார்த்த எம் ஜி ஆர் படம் தைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதந்தா இல்லை நீரா ஒரு மிருகம் இந்த மதுவில் மிகுநேரம் மனமும் நல்ல குணமும் முன்னிலைவை விட்டு விலகும் நீரா ஒரு மிருகம் இந்த மது ஒரு ஈரம்ானை போல் மம் கடையில் மதையான விலங்கினு கீழாய் நின்றான் வைரியமாக சொல்லி மனிதன் தாரா மனிதன் தாரா அலையாடும் கடலை பழகாமல்ட கண்டாயடும் பொ கண்டாய் மதுவைை பழுகாமல்டக் கண்டாய் நீயும் மதுவாலே ஆட்டண்டாய தைரியமாக சொல்ல மனிதன் தானா மனிதன் தாரா முறையாக மதுவை கொள்வான் கேட்டால் நாம் தானே மனிதன் என்றைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதன் தாரா இல்லை நீ ஒரு மிருகம் இந்த மதுவில் நேரம் நல்ல குணமும் இந்த மதுரை நடிகர் திலகத்தை முதன் முதலாக நேரில் பார்த்தது திரையில நேரில் பார்த்தது நவராத்திரி திரைப்படத்தின் மூலம் நேரில் பார்த்தது புதிய வானம் படப்பிடிப்பில் என்று கூறினேன் அதேபோல மக்கள் திலகத்தை திரையில் முதன்முதலாக பார்த்தது ஒளிவிளக்கு திரைப்படத்தின் மூலம் பார்த்தது வெள்ளி விழா மேடை அதாவது சென்னையில் வாகினி ஸ்டுடியோவில் அந்த திரைப்படத்தினுடைய வெள்ளி விழா நடைபெற்றது அந்த விழா நிகழ்ச்சிகளை ஒரு பத்திரிகையாளராக தொகுத்து எழுதுவதற்காக போயிருந்தேன் அந்த சமயத்தில் அந்த விழாவில் விடுதிகளை வழங்குவதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள் அப்போது அவரை நேரடியாக பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அடுத்து என்னை வசீகரித்த நடிகர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் அவருக்கு எல்லா தரப்பிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் சிவாஜி ரசிகர்களும் அவரை ரசிப்பார்கள் எம்ஜிஆர் ரசிகர்களும் அவரை ரசிப்பார்கள் ஜனரஞ்சகமான நடிகர் தென்னகத்தின் ஜேம்ஸ் போண்ட் என்று புகழ் அவரை முதன் முதலாக ரத்தின் ரத்தமே என்ற திரைப்படத்தில் நடிப்பதற்காக அவர் ஊருக்கு வந்திருந்த போது அவரை முதன் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அவரோடு நடிகர்கள் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் ஏ சி இவர்களையெல்லாம் நேரில் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அந்த வகையில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் man mm -hmm. mm -hmm. எனது விடலை பருவத்தில் அதாவது விசில் வயதுகளில் என்னை ஈர்த்த சில திரைப்படங்கள் உண்டு அந்த வகையில் சொல்லத்தான் நினைக்கிறேன் மேல்நாட்டு மருமகள் அதற்கு பிறகு வந்த குரு இந்த படங்களுக்கெல்லாம் முக்கியமான பங்கு உண்டு அந்த காலத்தில் என்னை வசீகரித்த நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் காதல் இளவரசன் கமல்ஹாசன் அவர்கள் இன்றைக்கும் என்னை வசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நடிகர் ஆனால் அன்றைக்கே அந்த சொல்லத்தா நினைக்கிறேன் படத்தில் அவர் ஆடிய நடனம் பல இளைஞர்களை அவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது யார் என்று அதற்கு பிறகு மேல்நாட்டு மருமகள் அவர் வைக்கின்ற புதுமையான அந்த ஸ்டெப்ஸுக்கு ஒரு பெருத்த வரவேற்றை பெற்றுக் கொடுத்தது அவருடைய அந்த வசீகரமான தோற்றம் துள்ளல் இளமை ஈஞ்சல் நடிப்பு இவையெல்லாம் இளவட்டங்களை கட்டி போட்டன அந்த விடலை பருவத்தில் என்னை பல வழிகளிலும் பாதித்தவர் கமல்ஹாசன் அவர்கள் அவரை போலவே அந்த மீசை அந்த முடி அலங்காரம் அவர் போடுவதைப் போல அந்த பெரிய காலர் வைத்த சட்டை அணிதல் அவருடைய நடனத்தினுடைய சில அசைவுகளை ரகசியமாக வீட்டிலே ஆடி பார்த்தல் இப்படியாக பல பாதிப்புகள் அந்த நாளிலே எனக்கு இருந்தன ஒரு உன்னதமான நடிகராக அவர் உயர்ந்தார் பல அற்புதமான கலை படைப்புகளை வழங்கினார் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்பேற்பட்ட ஒரு மேதையை சந்திக்கின்ற வாய்ப்பு நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் எனக்கு கிடைத்தது அப்போது பொம்மை பத்திரிகையில் நிருபராக நான் கடமையாற்றிக் அந்த பத்திரிகைக்காக திரு கமல்ஹாசன் அவர்களை பேட்டி காணுகின்ற போது அவர் கேட்டார் நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகின்றீர்கள் என்று சொல்லி கேட்டார் சத்யா ஸ்டுடியோவில் அப்போது காதல் பரிசு என்ற படத்தில் அவர் நடித்துக் கொண்டிருந்தார் அந்த படப்பிடிப்பில் தான் அவரை சந்தித்தேன் அப்போது படப்பிடிப்பு முடிந்ததும் பேட்டி தருகின்றேன் என்று சொல்லிக்கொண்டேன் என்று சொன்னார் படப்பிடிப்பு முடிந்ததும் அவருடைய காரில் ஒன்றாக அமர்ந்து கொண்டு பேட்டியை ஆரம்பித்தேன் அப்போ அவர் கேட்டார் என்ன கேள்வி கேட்கப் போகின்றீர்கள் என்று நான் சொன்னேன் சினிமா சம்பந்தமான எந்த கேள்வியுமே இல்லாமல் சினிமா என்ற வார்த்தையே வராமல் சினிமா சம்பந்தப்பட்ட எந்த விஷயமுமே வராமல் ஒரு பேட்டி என்று சொன்னேன் அப்படி அப்படியானால் என்ன கேள்வி கேட்க போகிறீர்கள் என்று அவர் கேட்டார் சினிமா என்ற வார்த்தை வராமல் என்று கேட்டார் ஒன்றையொன்று சந்திக்காத சமாந்தர நீர்கோடுகள் என்று சொல்லுகின்றார்களே அதாவது தண்டவாளங்களை போல வாழ்க்கையும் தத்துவமும் ஒன்று என்று சந்திக்காத தண்டவாள நீர்கோடுகள் என்று சொல்லுகின்றார்களே உங்கள் கருத்து என்ன என்று கேட்டேன் இப்படியாக கிட்டத்தட்ட பத்து பதினைந்து கேள்விகள் எதுவுமே சினிமா சம்பந்தம் இல்லாத கேள்விகள் ஒரு நல்ல விமர்சனத்தின் அளவுகோல் என்ன பல கேள்விகள் அட்டைப்பட பேட்டியாக கமல்ஹாசனின் சிந்தனை பேட்டி என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியானது இந்த நினைவேளைகளையும் என்னால் மறக்க முடியாது காதல் பரிசில் காதல் பரிசு படக்குடிப்பில் எனக்கு கிடைத்த பாக்கியம் தினமே குடித்தால் மகிழே स्वर्ग लिंगे तेड़ பிரபலங்களை நேரடியாக பார்க்க விரும்புவது மனித இயல்பு சராசரி மனிதனின் இயல்பு அந்த வகையில் ஒரு சராசரி மனிதனாக பிரபலங்களை முதன்முதலாக சந்தித்த அனுபவங்களை பாடல் தெரிவுகளோடு உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் எனது இளம் வயதில் நான் மிகவும் நேசித்த ஒரு குரல் என்னை மிகவும் ஈர்த்த குரல் என்னை உற்சாகப்படுத்திய குரல் புத்துணர்வு தந்த குரல் மதுர குரல் மன்னர் கே ராஜா அவர்களின் குரல் சமீத் பாபு சுமநதன் சீனிவாசன் ஆகியோரின் நடிப்பில் திசை மாறிய பறவைகள் யாழ்ப்பாணம் திரைகளில் திசை மாறிய பறவைகள் நாடு செல்லங்கள் சா ஜுவர்ஸ் தரமான தங்கு நகைகளுக்கு இலக்கம் நாற்பத்தி ஏழு டிவிஷன் மருதானை சந்திரா ஜுவிய உங்களை வரவேற்கிறதே இந்தியன் வங்கி சேமிப்பு கணக்கு முதல் வெளிநாட்டு வர்த்தக கடன் உதவி வரை உங்களின் எல்லா வங்கி தேவைகளுக்கும் இந்தியன் வங்கி கொழும்புற நூறு வேலை அடி நிகழ்ச்சியை கே எஸ் அதற்கு சமமான சொற்களையோ உபயோகிக்க கூடாது தலை அசைத்து பதில் அளிக்க கூடாது பதில் அளிக்கவும் கூடாது உரையாடும் போது வினாடிகள் இன்றைய உமாவின் வினோத வழி நிகழ்ச்சிக்கான மத்தியஸ்தர்கள் வருமாறு நண்பர் மவுதி இப்ராஹிம் நண்பர் சந்திரகாந்தன் மற்றும் நண்பர் நிசார் வரவேற்பை பெற்று வெற்றிப்புடன் பல நேரங்கள் நீடித்த உங்களுக்கு எமது சிறப்பு பாராட்டுகள் அடுத்த போட்டியாளர்கள் நாம் அளிப்பதை சேர்ந்த வணக்கம் வணக்கம் இருபத்தி ஏழை வழங்கும் வீட்டுக்கு விடை ஒழித்து பெரும் வரவேற்பு பெறும் நிகழ்ச்சி அந்த குரலுக்கு சொந்தக்காரர் எப்படி இருப்பார் என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அந்த நாளில் எனக்கு அதிகமாக பொங்கி வரும் ஆனால் தலைநகருக்கு சென்று அவரை பார்ப்பது அந்த நாளில் இருந்த வாழ்க்கை சூழலில் சாத்தியமாக இருக்கவில்லை ஆனால் நீண்ட வருடங்களுக்கு பின்பு வீரசிங்க மண்டபத்தில் ஒரு சிந்தனை புது நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அவர் வருகை தருகின்றார் என்பதை கேள்விப்பட்டதும் ஓடோடி சென்றேன் அந்த மேடையிலே அவரை கண்டேன் கே எஸ் ராஜாவை கண்டேன் அந்த நினைவுகள் அன்று மட்டுமல்ல இன்று மட்டுமல்ல அடுத்து வரும் பிறவிகளிலும் கூட நிறம் மாறாத பூக்கள் கமல்ஹாசன் அவர்கள் எனது நடை உடை பாவனைகளில் எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அதை என்னுடைய உச்சரிப்பில் அல்லது என்னுடைய வார்த்தை பிரயோகங்களில் பாதிப்பு இருப்பதையும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த காலத்தில் நண்பர்களோடு உரையாடுகின்ற போது கூட சில விஷயங்களை பேசுகின்ற போது கே எஸ் ராஜா அவர்களுடைய நாங்கள் பேசுவோம் நான் ல்ல பலர் பேசுவோம் எது ஒரு திருவிழா மேடைகளில் அல்லது கல்யாண கல்யாண வீடுகளில் அல்லது ஏதாவது ஒரு விசேஷங்களில் ஒலிபெருக்கி இருந்தால் கையிலே மை கிடைத்து விட்டால் போதும் கே எஸ் ராஜா அவர்களுடைய அந்த தொப்பி அணிந்த அந்த அந்த உருவம் நம்முடைய மனக்கண்ணில் வந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி இப்படி பேசு என்று சொல்லிக் கொடுப்பதை போல இருக்கும் அவரே அருகில் இருந்து சொல்லிக் போல இருக்கும் அவரை போலவே பேச முயற்சிப்போம் அழகியல் லொஜிக் ஆசிரியராக வந்தபோது கூட நோட்ஸ் கொடுக்கின்ற போது என்னையும் அறியாமல் கே எஸ் ராஜா அவர்களுடைய பாதிப்பு அங்கே வரும் உடனே மாணவர்கள் எல்லாம் கேட்பார்கள் என்ன மாஸ்டர் திரையிருந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு நேரடியாக கிளாஸுக்கு வந்துவிட்டீர்களா என்று பாதை என்னை நானே என்றும் ராஜா முள்ளில் ரோஜா மீண்டும் அசத்தலான ஆதி மதுர கீதங்களுடன் நியர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமோஸ்கா என்று கூறி விடை பெறுவதே யான் சுதாகர் எங்கே நான் வாழ்ந்தாலும் என் ோ எங்கே நான் வாழ்ந்தாலும் என் நுயிரோ பாடலிலே பாடுகிறே என்னாலும் பாடுகிறேன் என் எங்கே நான் வாழ்ந்தாலும் என் பாடலிலே காணுகிறே நிலம் வானும் கடலும் இங்கே உலகம் என்றால் நாணுகிறேன் உலகம் என்றால் நாணுகிறேன் எங்கே நான் வாழ்ந்தாலும் என்னும் பாடலினே